வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியில் இருந்து வாழ்க்கையை நேசிப்பவர்களாக இருந்தால் நேரத்தை வீணாக்காதீர்கள் ஏனென்றால் வாழ்க்கை நேரத்தால் ஆம் வாழ்க்கையை நேசிப்பவர்களாக இருந்தால் நேரத்தை வீணாக்காதீர்கள் ஏனென்றால் வாழ்க்கை நேரத்தால் என்கிறார் ஷேக்ஸ்பியர் நன்றி வணக்கம்